நாற்றைய நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது பொரிச்ச குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் கால் கிலோ முருங்கைக்காய் 2, தக்காளி 1, கடுகு 1 ஸ்பூன் எண்ணெய் 3 ஸ்பூன் தோரம் பருப்பு அரை கப் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூணு தேங்காய் துருவல் கால் கப் மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப கருவேப்பிலை சிறிதளவு செய்முறை முதல்ல நம்ம ஃப்ரீ ப்ரிப்பரேஷன் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் தனியா மிளகு சீரகம் இது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு ட்ரை பேன் வச்சு இதெல்லாம் வருத்திடுவோம் வறுத்துட்டு அது ஆறினதும் அதை எடுத்து மிக்சியில் போட்டு அது கூடவே தேங்காய் துருவலையும் போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுவோம் நல்லா மையை அரைச்சி வச்சுட்டு கத்திரிக்காயையும் முருங்கைக்காயும் கட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக விட்டு அதை பாயில் பண்ணி வச்சிடலாம் வேக வச்சு வச்சுடுவோம் தக்காளி கட் பண்ணி வச்சுருவோம் ஸ்டவ பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ பற்ற வச்சிட்டு வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிப்போம் தக்காளி வதங்கினதும் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேக வச்சு வச்சிருக்கோம் அதை எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் ஆல் ஆல்ரெடி வெந்து இருக்குல்லையா அதனால் க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுவோம் தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட்டை இதில் கலந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொதிக்க விடுவோம் நல்லா வேக விடுவோம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம் மஞ்சப்பொடி உப்பு மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தழை தலைன்னு கொதிக்க விடுவோம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குழம்பு பதத்துக்கு வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு கொதிக்க விடுவோம் நல்லா கொதித்ததும் உப்பு ருசிய செக் பண்ணிடுவோம் செக் பண்ணிட்டு கருவேப்பிலையை கடைசியா கிள்ளி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பொரிச்ச குழம்பு தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்